ஆடைகள் பற்றிய அத்தியாயம் பாடம் நூற்றி வெள்ளை ஆடை அணிவது விரும்பத்தக்கது சிவப்பு பச்சை மஞ்சள் கருப்பு நிற ஆடைகள் கூடும் பருத்தி கம்பளி போன்ற பட்டு அல்லாத ஆடைகள் அணிவது கூடும் அல்லாஹ் கூறுகின்றான் ஆதமின் மக்களே உங்களின் மறைவு மறைக்கும் ஆடையையும் அலங்காரத்தையும் நாம் இறக்கி வைத்துள்ளோம் இரையற்றம் என்னும் ஆடைதான் சிறந்ததாகும் ஏழாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் வெப்பத்தில் உங்களை பாதுகாக்கும் ஆடைகளையும் போரில் உங்களை பாதுகாக்கும் ஆடைகளையும் உங்களுக்கு அவன் ஏற்படுத்தினான் பதினாறாவது அத்தியாயம் எண்பத்தி ஓராவது வசனம்